வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து ஆன்மாவால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை உங்களை பலவீனர்கள் என்று சொல்லாதீர்கள் நீங்கள் ஆன்மா ஆன்மாவால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை நன்றி வணக்கம்